அதுக்கு காரணம் இதை நானாக ஊகம் பண்ணினேன் அதுக்கு ஒரு காரணம் அந்த பகவத்கீதைக்கு இந்த காரணத்தினாலதான் அந்த பேர் வந்திருக்கும் போது இருக்கு அப்படின்னு இப்போ ஞான உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா ஞானோபதேசம் பண்றதுக்கு இடம் என்னமா இருக்கணும்னா சப்தமே இருக்கக்கூடாது நிசப்தமா இருக்கணும் நல்ல அழகான மரங்கள் செடிகள் நல்ல நதித்தீரங்கள் இந்த தீர்த்தங்கள் ஒரு சாந்தமான இடங்கள் அந்த மாதிரி இவளுக்கும் ஒரு மனசுல ஒரு கவலை இல்லாமல் இருக்க முடியாத சமயத்துல குருவுக்கும் சாந்தி நல்ல சாந்தமா இருக்கிற சமயத்துல ரொம்ப சௌகரியமா இருக்கிற சமயத்துல இடங்களும் நல்ல சௌகரியமா ஜலராமணீகம் ஸ்வலராமணீகம் இப்படி ஒரு நழல் சாந்தம் ஒரு சாந்தியை வளர்க்கக்கூடிய இடத்துல தான் ஒரு ஆசிரமங்கள் ஏற்பட்டு அந்த ஆசிரமங்கள்ல மகர்ஷிகள் அந்த சிஷ்யாளுக்கு அப்படிலாம் வந்து உபதேசம் பண்ணுவாங்க அப்படி ஏற்பட்ட புஸ்தான் பாக்கி எல்லா ஞான உபதேசம் பண்ணுற புஸ்தங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சாந்தி பிரதானமா இருக்க முடியாது இப்ப நம்ம ஆச்சாரியால் பாஷத்தை சொல்றாங்க நாலு சிஷ்யால போட்டு படம் இருக்கு அந்த இடத்த பார்த்தாலே யாரும் இன்னும் தலை மாதிரி இன்னொரு தாமரை படம் இன்னொரு சின்ன ஒரு குட்டியிடம் அதுக்கு ஒரு இது இது பார்த்தா ஏன்னோ ரயில் ஒரு மாதிரி பண்ணி இப்படி தான் ஒரு சாந்தமும் இருக்குன்னுட்டு அவர் நினைச்சுண்டு அப்படி இருக்கேன் மனோகாவம் எல்லாருமே உபதேசம் பண்ணினாலும் சரி எந்த சிஷியால் அந்த மாதிரி நல்லா அதிதீரத்துலையும் ஒரு குளத்த வரையிலையும் அப்படி இருந்து சாந்தமாக இடங்களில் உபதேசம் பண்ணுவேன் பாக்கி எல்லா புஸ்தும் அந்த மாதிரி இடத்துல ஏற்பட்டதுதான் இந்த பகவத்கீதைக்கு மாத்திரம் விசேஷம் அடுத்த கட்சம் நம்ம தலை இருக்கோ மூக்கு இருக்கோ காது இருக்க முடியாத சமயத்தில் எங்கேயான நம்ம ஞானம் உபதேசம் பண்ணோ ஒரு மழை பெஞ்சா அது வீடு கல்லு இருந்து தானே அதுக்கு மேலே விடுவோம் ஆனா என்ன வேணா கல்வாத்திரம் இல்ல தன்னுடைய உயிர் உயிர் எது போனாலும் சரி பேஷண்டே இருக்கப்போ தலையிற்கு வருவோம் கால் போறவோ அப்படின்னு சந்தேகம் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் தூரத்தில் இருக்கட்டும் அப்படின்னுட்டு உயிர் எப்படி போனாலும் சரி உயிரோ சரீரமோ இது எல்லாத்தையும் காட்டிலும் அவனுக்கு ஞானத்தின அந்த வேண்டிதான் முக்கியம் ஆஹ் என்ன அடுத்த கட்சம் உயிர் போறதா இருந்தாலும் சரி அதுக்குள்ள ரெண்டு கட்சணம் எது வேணும் அது கட்சத்துக்குள்ள எனக்கு அறியம்னா முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்பேற்பட்ட ஒரு ரணகலத்துல ரணகலம்னு ரணம்னா யுத்தத்துக்கு வேறு யுத்த கலம்னு வேறு ரணகலம்னு செய்கிறான்னு அந்த மாதிரி ரணகலத்தில் இப்போ கிருஷ்ணனா இருக்கு போகிறாரோ அர்ஜுனன் தான் இருக்கு போகிறாரோ எவன இருக்கு போனாலும் தேர்வா இருக்கு அந்த மாதிரி சந்தேகத்தில் அப்போ இதெல்லாம் உயிரெல்லாம் நாட்டிலும் ஞானம்தான் ஒரு பெருசு எதுக்கு போனாலும் போட்டோம் அப்படின்னுட்டும் அதுக்கு ரெண்டு அக்ஷமும் ரெண்டு அக்ஷமத்துக்குள்ளே நம்ம வந்து எத்தனை ஞானம் சம்பாதிக்க முடியும் அவ்வளோ ஞானத்துக்குள்ளே சம்பாதிக்கணுமோ கல்வி கேட்டு நம்ம சந்தேகம் நிறைவு நிவர்த்தி பண்ணிட்டு தீபாவளியும் பகவத்கீதைக்கு தம்பின்னுட்டு நினைச்சிருந்தேன் புஸ்தகத்துல எப்படி பகவத்கீதை ரொம்ப சாதி கிடைக்கிறதோ அந்த மாதிரி எல்லாரும் பண்றது தீபாவளி சரியாகவும் இந்தியாவில ஒத்த இருக்க மாட்டான் உலகத்துல ஒவ்வொரு வண்டியும் ஒத்துக்கு தெரியும் ஒரு வண்டி தெரியாது வடைக்கு தெரியாது கிழக்கு தெரியும் கிழக்கு தெரியாது தெரியும் ஒரு ஜாதிக்கு தெரியும் இன்னொரு ஜாதிக்கு தெரியாது அப்படி அநேக வண்டிகள் இருந்துருக்கும் இந்த தீபாவளி வண்டிகை மாத்திரம் அரிஹிமத் பருவத்தினுடைய முழு இருந்தாலும் சரி என்னடா மலையாளத்துல இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி இந்த தீபாவளி மாத்திரம் தெரியாதான் உலகத்திலேயே கிடையாது இப்ப ஓணம்னு மலையாளத்துல பண்ணுறா நமக்கு ஓனம்னா என்னடா தெரியவே தெரியாது இங்கே இருந்து ஓணம்னா அதுக்கு அர்த்தமே தெரியாது ஓணத்துக்காரன்னு தெரிய கிடையாதுன்னுட்டு விஷுக்கணும்னு ஒன்னு வச்சுருக்காங்க மலையாளத்துல நமக்கு அதுன்னுட்டு நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது ஹோலி ஹோலி உடக்க என்னவா சொல்ற எல்லாரும் இதெடுத்து என்னவோ சாய தண்ணி எடுத்துரு அடிச்சு கும்பாலு ஒண்ணுமே தெரியாது சில ஜாதிகள்ல சில பண்றாங்க இன்னும் சில ஜாதிகளுக்கு ஒரு ஊர்ல இருக்கிற வேலையே சில ஜாதிகளுக்கு ஒரு பண்டிகை ஒன்று இன்னும் சில ஜாதிகளுக்கு அந்த பண்டிகை தெரியாது அப்படி அநேக பண்டிகை எல்லாம் இருக்கு இந்த தீபாவளி ஒன்று தான் நம்ம எந்த இப்போ நம்ம நாட்டில் புதுசா வந்த மதங்களை தவிர பாக்கி நம்ம நாட்டில் இருக்க முடியாத ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சரி பௌத்தனோ எவனால இருந்தாலும் சரி நம்ம நாட்டில் பிறந்தவோம் அத்தனை பேருக்கும் புதுசா இன்னொரு தேசத்துல இருந்து வந்த தூக்கிட்டு வந்த மதங்களை தவிர பாக்கி நம்ம நாட்டில் இருந்தவர்களுக்கு முழுக்க தீபாவளி மாத்திரம் தெரியாதுவா கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னா தீபாவளிக்கு இங்க வளக்கு இருக்க வழக்கம் இல்லை மதத்தில்தான் நான் வடக்கை பார்த்துட்டு இங்கே தீபாவளின்னு பேர் இருக்குன்னு ஒரு இருபது வருஷம் இருபது வருஷமா வளக்குனு சொல்லி வச்சிருக்கேன் இங்க பொட்டாசு வெடிக்கிறது வெடிக்கிறது கார்த்திகம் இல்லையா இது கார்த்திக கார்த்திக கிருஷ்ணமும் இது காசியிலாம் பௌர்ணிமாந்த பூர்ணிமாந்த மாசம் இல்லையா இப்ப கார்த்திகை கிருஷ்ணம்தான் அகில இந்த கார்த்திகை தீபம் தீபாவளி இன்னைக்கு கங்கையில கணக்குழுக்கு இல்லாம அகலை ஏத்தி ஏற்றி ஏத்தி ஜொன்னைல ஏற்றி விட்டுருப்பேன் இன்னைக்கு கங்கை கரைமுழுக்க தீபம் வைக்கிறதோடு கூட கங்கையிலயும் கணக்கு ஒழுக்க இல்லாம இப்ப கார்த்திகம் தான் வேறு அழகு